பூர்வம் வை வேதாஹுபிருணோோதி தஸ்ம்தம்வாத்மிராம் முமுட்சுரணமகம் பிரபியே நமோ ப்ரோமவித்தயப்போ வம்சிப்போமியோ நமோ குருப்பக சர்வோப்ளவரோவாஹமஸ் ஓம் ப்ரந்தம் பரமசுகம் கேவலம் ஜானமூர் தீதம் ககனசத்துஷம் தியலியம் ஏகம் நித்தியம் விமஜம் சர்வீசாட்சிபூத்தம் பீதம் திரிபுணரகிதம் ஷுரும் தம் நமா ब्रह्मा, குருபிரூர்விஷ்ணு குருர்வோ மகேஸ்வர குருரேவரம் தைஸ்ரீ குரவே நம தொண்ணூற்றி மூணாவது நமஸ்ரீசங்க குருபாதாம்புஜன்மேம் சமோகிராசை சதவோமே அவித்தை ஆக அசத்தியமீத் தசக்தூனாவு சதோவிவேச்சிதூ தன்மிச்சி பூமிர் தசாசதோ நியூனா கல்பிதாப் சிந்தையேத் சதேவசோமியமக்க ஆசீத் ஏகம் ஏவ அத்விதீயம் இந்த சாந்தோக்கியோபனிஷத் மந்திரத்துக்கு ஆரம்பத்தில் விளக்கம் சொன்னார் சுலோகம் நாற்பத்தாறு வரைக்கும் சுருதி வாக்கிய விளக்கத்தை பார்த்தோம் அதில் இதம் என்பது இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இந்த உடல்கள் அனைத்தும் இந்த மனங்கள் எண்ணங்கள் எல்லாம் அனைத்தும் அதற்குண்டான விஷயங்கள் அனைத்தும் இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு சத்பிரமனாக மட்டுமே இருந்தது அந்த பிரம்மன் இரண்டற்ற ஒன்றாக மட்டுமே இருந்தது ஏக்கம் ஏவம் அத்யதியமாக இருந்தது இந்த கருத்தை நிலைநாட்டினார் சத்பிரமன் மட்டுமே இருந்ததுன்னு இதை பார்த்து முடித்த உடனே இந்த உலகம் இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்னு சொன்ன உடனே தோன்றுவதற்கு முன்னால் எப்போ தோன்றுச்சு எதிலிருந்து தோன்றுச்சின்னு ஒரு கேள்வி வரும் அதற்காக மாயா தத்துவம் அறிமுகமானது மாயை என்ற ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார் அந்த மாயை எப்படிப்பட்டது பிரம்மன் ஒரு தத்துவம் இருக்குது அது ஒன்று மட்டும்தே இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நிறுவனம் பண்ணியாச்சு பிறகு எங்கே இருந்து மாயை வந்துச்சு அது மாயை பிரம்மனுடைய சக்தியாக இருக்கிறது தனியாக கிடையாது எந்த ஒரு சக்தியுமே தனிச்சிருக்காது ஒன்று சார்ந்ததே இருக்கும் பார்க்கும் சக்தி கண்ணை சார்ந்திருப்பது போல் பிரம்மனை சார்ந்து இந்த மாயை என்பது ஒரு சக்தியாக இருக்கிறது நிஷ்தத்துவம் தனியாக இயங்க முடியாது அப்படின்னு சொல்லி மாயைக்கு லட்சணம்லாம் பார்த்தோம் இது எங்கே இருக்குது பிரம்மன்ட்ட ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அது இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா பார்த்தோம் அப்படி ஒரு தத்துவம் மாயா தத்துவம் அதில் விரிவாக விளக்க பார்த்துட்டோம் ஐம்பத்தி எட்டு வரைக்கும் பார்த்தோம் பிறகு இந்த மாயையிலிருந்து இந்த சிருஷ்டி தத்துவம் ஆரம்பிக்குது ஆகாச சிருஷ்டியை முதல்ல சொன்னார் ஆகாசத்து விரிவை விளக்கிட்டு மற்ற பூதங்களை சுருக்கமாக விளக்குறாரு ஏன்னா இந்த ஆகாசத்துக்கும் பிரம்மனுக்கும் அதிக வித்தியாசம் இருக்காது ஆகாசம் எங்கும் நிறைந்தது அது இல்லாத இடம் சொல்ல முடியாது பிரம்மனுக்குன்னு சொல்லுவோம் பிரம்மனுக்கு உதாரணம் சொல்லும்போது கூட ஆகாசத்தை சொல்லுவோம் இந்த அறையிலே ஆகாசம் இருக்குது டம்ளரில் ஆகாசம் இருக்குது குடத்துக்குள்ளே ஆகாசம் இருக்குது அப்படி உதாரணம் சொல்லியிருக்கோம் அப்போ ஆகாசமும் பிரம்மனும் ஒன்றாயிருமா அப்படிங்கிற சந்தேகம் வருவதற்காக சந்தேகத்தை நீக்கிறதுக்காக ஆரம்பத்தில் ஆகாச தத்துவத்தை எடுத்துக்கிட்டு அது எப்படி வந்துச்சு அதனுடைய குணங்கள் என்னென்னலாம் சொல்லி அது வேறு பிரம்மன் வேறு நாம் நிறைய இடத்துல ஆகாசத்தையும் பிரம்மனையும் ஒன்றா உதாரணத்துக்கு சொல்கிற பழக்கம் உண்டு சூரியனாக சொல்லுவோம் அது மாதிரி சொன்ன உடனே அப்போ ரெண்டு என்ன வந்துடும்ங்கிறதுக்காக இந்த ஆகாசம் மித்தியா உண்மையில் இல்லவே இல்லை என்ற கருத்தை அதிகமாக இங்கே பேசினார் நிலைநாட்டினார் பிறகு வாயு அக்னி ஜலமெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக போயிட்டார் இதை போல அப்படின்ட்டு போயிட்டார் அதில் எப்படி மித்தியாங்கிற கருத்தை நிலைநாட்டினார்னால் ஒவ்வொரு பூதமும் சொல்லி அந்த பூதத்துக்கு ஸ்பெஷல் குணம் என்ன அதற்கு முந்தைய தன்மை என்னன்னு சொன்னார் ஆகாசம் வந்தவுடன் என்னாச்சு பிரம்மனிடமிருந்தும் மாயையிடமிருந்தும் வந்தது ஆகாசம் பிரம்மன் அழியாத ஒரு தத்துவம் அதை சார்ந்து சக்தியாக இருக்கக்கூடிய தத்துவம் மாயா தத்துவம் இந்த ரெண்டுலேருந்து வரும்போது அந்த ரெண்டு குணம் இதுக்கு வந்துடுது பிரம்மன் சத்து சத்துனா இருத்தல் இருத்தல் என்ற தன்மை ஆகாசத்துக்கு வருது மாயையினுடைய மித்தியா தன்மை வருது மாயை வந்து இப்படித்தேன்னு சொல்ல முடியாது சார்ந்து இருக்கிறது பிறகு ஆகாசத்துக்கு ஒரு ஸ்பெஷல் குணம் பார்த்தோம் சப்தம்னு ஒன்று இருக்குது இடம் கொடுத்தல்னு ஒன்று பார்த்தோம் இப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணார் எங்கள் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா பிரம்மன் வேறு ஆகாசம் வேறுனு நிறுவனம் பண்ணியாச்சுன்னா பிரம்மன் சத்தியமாக இருக்குது அப்போ அதுக்கு வேற இருக்கிறது எப்படி இருக்கும் பொய்யாதே இருக்க முடியும் இங்கே நித்யாங்கிறதுக்கு முக்கியமாக எடுத்துக்கிட்ட பாயிண்ட் என்னென்னா பிரம்மனுக்கு வேறானது அப்படின்னு நிறுவனம் பண்ணார் பிரம்மன் எதுக்கு இடம் கொடுக்காது ஆகாசம் இடம் கொடுக்கும் இது சப்தம் அது நிசப்த ரூபம் ஆக பிரம்மனுக்கு வேறாக இருப்பது தொடர்ந்து இருத்தல் வரும் ஆகாசம் தொடர்ந்து போகாது அப்படின்லாம் சொல்லி ஆகாசம் வேறு பிரம்மன் வேறுன்னு நிருபணம் பண்ணும் பொழுது அப்போ சத்துக்கு வேறாக அசத்து தான் இருக்க முடியும்னு சொல்லி ஆகாசம் மித்தியா நிறுவனம் பண்ணோம் பிறகு ஆகாசத்துலேருந்து வாயு வந்துச்சு அப்போ அதுக்கு மூணு நாள் இருக்க மூணு குணமும் வாயுவில் இருக்கும் பிறகு வாயுக்குள்ள குணம் ஸ்பர்ஷம் பிறகு இந்த வாயு வேறு பிரம்மன் வேறு அப்போ பிரம்மனுக்கு வேறாக இருப்பதெல்லாம் அசத்தாகத்தான் இருக்க முடியும் காரணம் பிரம்மன் சத்தாக இருப்பதால் அப்படின்னு சொல்லி வாயு மித்தியாக நிறுவனம் பண்ணார் பிறகு வாயுவிலிருந்து என்ன வந்துச்சு அக்னி வந்துச்சு ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெஷல் குணம் இருக்கும் வாயுவுக்கு ஸ்பெஷல் குணம் ஸ்பர்ஷம் அதுக்கு முந்தின குணம் சப்தம் இருக்கும் மாயினுடைய மித்தியா தன்மை இருக்கும் சத்தினுடைய இருத்தல்கிற தன்மை இருக்கும் பிறகு அக்னிக்கு வரும் என்னாச்சு அக்னி வந்தவுடன் ரூபம் அதனுடைய தன்மை உஷ்ணமும் பிரகாசமும் சேர்ந்தது ரூபம் பிறகு ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுது அதில் ஒரு பகுதியாக இருக்குது ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார் மாயையில் கற்பிக்கப்பட்டது ஆகாசம் ஆகாசத்தில் கற்பிக்கப்பட்டது வாயு வாயுவில் கற்பிக்கப்பட்டது அக்னி அப்படின்னார் அந்த கற்பிதம்னு சொல்லும்போது பொய்யுங்கிறதே சொல்லிட்டே வர்றார் பிறகு அதுலேருந்து என்ன வந்துச்சு ஜலம் வந்துச்சு ஜலத்தினுடைய தன்மை என்ன சுவை அதுக்கு முந்தினம் இருக்க போது அதனுடைய குணமும் வரும் வந்த பிறகு இதுவும் பிரம்மனிடம் சத்பிரமனுக்கு வேறுன்னு சொல்லி அசத்து நிறுவனம் பண்ணி ஜல தத்துவம் வரைக்கும் நாம் பார்த்தோம் தொண்ணூற்றி மூணு வரைக்கும் பார்த்துருக்கோம் எண்பத்தி ஏழுலருந்து அக்னி தத்துவத்தை பார்த்தோம் ஆகாசத்தை போல் அக்னியையும் ஆராய வேண்டும்ன்னு பார்த்து இந்த அக்னி வாயுவை விட குறைவாக வியாபித்திருக்கிறது அப்படின்னு சொன்னோம் பிறகு ஒரு கருத்து சொன்னேன் அந்த குறைவு அதிகங்கிறம்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால் மறைக்கிற விஷயத்தில் பார்த்தோம் அதை குறைவு அதை குறைவுன்னு சொன்னால் குறைவாக மறைச்சிருக்கு பிரம்மண அப்படிங்கிறதுக்காக பிறகு வாயுவில் பத்தில் ஒரு நெருப்பு வந்தது அதுவும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி எண்பத்தி எட்டாவது சொன்னார் இதுவும் பத்தில் ஒரு பங்கு பிறகு அதற்கடுத்து இதெல்லாம் புராணங்கள் கூறப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏற்றத்தாழ்வுகளில் எதற்காக சொல்லப்படுதுன்னா வியாபித்தலை பார்ப்பது வியாபித்தல் குறைவாக வியாபித்தல் கூடுதலாக வியாபிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு காரணம் பிரம்மனை மறைக்கிற விஷயத்தில் இது அதிகமாக மறைச்சிருக்கு குறைவாக மறைத்திருக்கு அப்படிங்கிற கருத்துக்காக சொல்லப்பட்டதுங்கிற கருத்தும் பார்த்தோம் பிறகு எதுவும் மித்தியா அக்னியும் மித்தியா என்ற கருத்தையும் நாம் நிலைநாட்டினோம் எண்பத்தி ஒம்பது தொண்ணூறில் பிரித்து அக்னி வரைக்கும் என்ன பண்ணிட்டோம் இந்த நான்கு பூதங்களை மித்தியா அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணியாச்சு நான்கு பூதமித்யாங்கிறது நாம் ஒரு கருத்து பார்த்தோம் ஆகாச மித்தியான என்ன மித் எது மித்தியா ஆகாசத்தினுடைய குணம் என்ன சப்தம் அதுவும் என்ன உண்மையாக இருக்குமா சப்தமாக அதுவும் மித்தியாதான் இந்த சப்தத்தை மித்தியான்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை இப்போ முக்கால்வாசி பிரச்சனை விவகாரத்தில் குறைஞ்சி போயிடும் யாராவது திட்டினா என்ன பண்ணணும் மித்தியாக நினைச்சிட்டோம்னா கோச்சு முடிஞ்சு வச்சு எல்லா சப்தமும் போயிடும் எதுவுமே நிலையானது கிடையாது தோற்றத்துக்கு இருக்குது உண்மையிலே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இல்லை வாயு ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷம் வாயு மித்தியான்னா அதனுடைய குணமான ஸ்பர்ஷம் மித்தியா ஹீட்டாக இருக்குது குளிர்ச்சியாக இருக்குது எல்லாம் கடிக்டாகிடும் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வீட்டில் காஃபி சூடாக தட்டு பறந்துடும் அதெல்லாம் இருக்கு அதில் தப்பு சொல்ல இதெல்லாம் மித்தியா வரக்கூடிய எந்த ஒரு பூதமும் மித்தியா அதனுடைய குணங்களும் மித்தியா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் பிறகு அக்னி அதனுடைய பிரகாஷம் உஷ்ணம் அதுவும் மித்தியா பிறகு ஜலம் ரசம் சுவைங்கிறது மித்தியா இந்த சுவைங்கிறது ரொம்ப முக்கியம் சுவைக்குத்தான் நம்மளா ரொம்ப அடிமையாக இருக்கும் எப்படி ஜலமித்யாவோ அது மாதிரி சுவையும் மித்யா அப்படிங்கிற கருத்தையும் நாம் பார்த்து பிறகு பூமி பூமி தத்துவம் ஆரம்பித்தது ஜல தத்துவத்துக்கு பிறகு பூமி தத்துவம் இது ஜலத்தினுடைய ஒரு பங்காக இருக்கிறது அப்படி சொல்லி பார்த்தோம் ஜலத்தில் ஒரு பங்காக பூமி இருக்கிறது பத்தில் ஒரு பங்காக பூமி ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது நீர்தத்துவத்துக்கு பிறகு பூமி தத்துவம் தொண்ணூத்தி மூணுல ஒரே தொண்ணூத்தி மூணு முதல் வரி வரைக்கும் நீர் தத்துவம் பார்த்தாச்சு தொண்ணூத்தி மூணு ரெண்டாவது வரியிலிருந்து மண் தத்துவம் ஆரம்பம் இந்த மண்ணானது நீரை விட பத்து மடங்கு குறைவாக வியாபித்திருக்கிறது பூமிங்கிற தத்துவம் அதனுடைய குணம் என்ன பூமியில் முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா குணம் பூமிக்கு வந்துடும் பூமியில் எல்லா குணம் வந்துடும் எதாவது பிரம்மன் இருத்தல் மாயையினுடைய மித்யாத்துவம் ஆகாசத்தினுடைய சப்தம் பிறகு வாயுவினுடைய ஸ்பர்ஷம் அக்னியினுடைய ரூபம் ஜலத்தினுடைய சுவை மண்ணுக்கு ஒரு ஸ்பெஷல் குணம் என்ன வாசனை மண்ணுக்கு ஸ்பெஷல் குணம் வாசனைன்னு பார்த்தோம் மண் வாசனை எல்லாம் நம்ம சொல்கிறோம்ல பூமிக்கு வாசனைங்கிற ஒரு தத்துவம் இருக்குது பிறகு அந்த வாசனை மித்தியாதான் வாசனைங்கிறத மித்தியாத அதுவும் நம்ம பார்த்தோம் எல்லாம் மித்தியாங்கிறத புரிஞ்சுக்கிறணும் சத்தை தவிர எல்லாம் மித்தியா நாவடங்க நாலும் மடங்கும் சொல்லுவாங்க இந்த பூமி தத்துவம் எப்படி இருக்குன்னா நீரை விட பத்து மடங்கு குறைவாக வியாபித்திருக்கு இதனுடைய ஸ்பெஷல் குணம் வாசனை அதனால தான் மழை பேஞ்சால் கூட பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து மண் வாசனை அடிக்கணும் ரொம்ப நாள் பெய்யாமல் மழை பேஞ்சுனா வாசனை வரும் மண் வாசனைன்னு சொல்லுவோம் நீர் வாசனைன்னு சொல்ல மாட்டோம் இந்த வாசனைக்கு நிறையா பேர் அடிக்ட் ஆகிருக்கும் அதுவும் மித்தியாக இந்த காஃபி எல்லாம் பார்த்தீங்கன்னா காஃபி நெய்யெல்லாம் வாசனை முக்கியம் அங்கே சுவை கூட தெரியாது இந்த வாசனை வந்துச்சுனா அதுக்கு மித்தியாயிடுவேன் நம்ம அதனால் இதுவும் மித்தியா என்ற கருத்து தொண்ணூற்றி மூணில் நிலைநாட்டப்பட்டது பிறகு தொண்ணூற்றி நாலிலிருந்து தொண்ணூற்றி அஞ்சு இதெல்லாம் பூமி தத்துவம் தந்தேன் பூமிக்கு முன் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு இதுவும் பூமி தத்துவம் பூமியானது பூமியை நம்ம அறிமுகப்படுத்தணும் அதில் ஒரு பத்தில் ஒரு பங்கான்னு சொல்லி இந்த தொண்ணூற்றி நாலாவது சுலோகத்தில் தான் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இதுக்கு வாசனைங்கிற ஒரு குணம் இருக்குது பிறகு இந்த பூமியிலேருந்து சத்து சத்துலேருந்து பூமியை பிரித்தோம்னா அதுவும் மித்தியாங்கிற கருத்து தொண்ணூற்றி நாலுலேருந்து நிலைநாட்டப்படுகிறது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சில் அறிமுகம் மட்டும் பண்ணார் தொண்ணூற்றி நாலு இந்த பூமி தத்துவத்தை நிறைவு செய்கிறார் பார்க்கலாம் தொண்ணூற்றி படிக்கலாம் விச்சு ரசச்ச சப்தஸ்பர் சத்தா விவிச்ச இது அஞ்சாவது போதம் கடேசி போதம் இது ஜலத்திலிருந்து குறைவாக வியாபிச்சிருக்கு இது கற்பிக்கப்பட்டதுன்னு தொண்ணூற்றி மூணில் சொன்னார் இங்கே இதற்கு முந்தைய குணத்தோட வாசனைங்கிற குணம் இதுக்கு ஸ்பெஷலாக இருக்குது இதனுடைய சொந்த குணம் வாசனை சத்துங்கிறது இருத்தல் மாயை மித்தியாக பிறகு வாயுவின் ஆகாசத்தினுடைய சப்தம் வாயுவின் ஸ்பர்ஷம் அக்னியின் ரூபம் ரசத்தினுடைய நீரினுடைய ரசம் இதோடு சேர்ந்து வாசனை சேர்ந்துருது மொத்தம் ஏழு குணம் இதுக்கு இருக்குது இதில் சத்தை தவிர மிச்சம் ஆறுமே மித்யாதான் சத்திலிருந்து பூமியை பிரித்து விட்டால் சத்து வேறு பூமி வேறு என்று சொல்லும் பொழுது பூமி தத்துவம் மித்தியா இதில் ஆறு குணம் இருக்குது பிரம்மண்ட்ட நிர்குணமாக இருக்குது வாசனையும் மித்தியா அப்படிங்கிற கருத்து நிலைநாட்டப்படுது பூமி மித்தியாங்கும் பொழுது வாசனையும் மித்யா இப்போ நம்மளுக்கு பிரச்சனை என்ன இந்த பூமி மித்யா ஓன் வீடு என் வீடு என் இடம் உன் இடம்னு சண்டையே வருது வருதா இல்லைங்களா ஆடி அடங்கும் வாழ்க்கை இடம் ஆரடி நிலமே சொந்த மாடான்னு ஒரு பாட்டு இருக்கு அதுக்காக வீடு வேணாமா வாசல் வேணாமா சொத்து வேணாமா வேணும் கட்டாயம் வேணும் வேணாமலாம் சொல்கிறதில்லை அதனுடைய தன்மை அவ்வளவு தான் வெறும் பூகம்மா பார்க்குறோம் எங்கேயோ வந்துருச்சு ஒரு செகண்டில் போகிற அடித்து ஊட்டிட்டு போயிருது சுனாமியில் ஆச்சில் ஒருத்தர் சென்னையில் ஒருத்தர் பார்த்தேன் அந்த க முன்னாடி நான் சென்னையில் இருக்கம்போது பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் ஏதோ ஒரு வெள்ளம் வந்துருச்சு ஒருத்தர் வந்து அங்கே அந்த புரஷயவாக்க ஒருத்தர் வந்தார் பெரிய கோடீஸ்வரன் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் நிறைய தோட்டம் வீடு இதெல்லாம் இருந்திருக்கு சொத்துக்கள்லாம் இருந்திருக்கு எங்கள் வெளியே வந்துட்டாராம் வேறு ஸ்டேட்டுக்கு வந்துட்டார் வெளில வந்துட்டு போய் பார்க்குறாராம் சொந்தக்காரங்க யாருமே இல்லை வீடு இருந்த இடம் எங்கேனால் கண்டுபிடிக்க முடியலை வீடு எங்கே எந்த இடத்துல இருந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சி மண் போட்டு கூட மூடிச்சு அளந்து கூட பார்க்க முடியாது எங்கே இருக்குன்ட்டு ஒரே நாளில் நான் நிற்கதியாக நிற்கிறேன்னு சொன்னார் அவர் எப்படி பாருங்கள் நிற்கதியாக நிற்கிறேங்கிறார் அத்தனை சொத்தும் போச்சு உறவுகள் புறம் எப்படி இருக்கும் அவருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு நாள் தான் போய் பார்த்தா ஒன்றுமே இல்லைங்கிறார் எங்கே என்னுடைய இடம்னு கூட தெரியலை அப்படிங்கிறார் எதுக்குன்னா எல்லாமே அனித்தியமாக இருக்கு இருக்கிறது வரைக்கும் நம்ம முறையாக தர்மமாக பயன்படுத்தணும் அவ்வளோதான் நல்லா பயன்படுத்தலாம் தப்பு இல்லை அதனுடைய சத்தியத்தை புத்தியை புரிஞ்சு பயன்படுத்தணுங்கிறார் இந்த கடவுள் வந்து ராமகிருஷ்ணோட சொல்றேன் எப்போ சிரிப்பாராம்னா ரெண்டு இடத்துல சிரிப்பாராம் ஒரு டாக்டர் வந்து ஒரு நோயாளியை பார்த்து உன் உயிரை நான் காப்பாற்றிறேன்னு சொன்னால் சிரிப்பாரான் பேச்சுக்கு சொல்லக்கூடாதுன்னு இல்லை நீ என்ன காப்பாற்றுறது ஏ கையில் இருக்குதுன்னு சிரிப்பாரான் இதிலேருந்து உனக்கு இதுலேருந்து என்னதுன்னு டேப் பார்த்து அளந்தால் சிரிப்பாரான் நல்லது எல்லா இடம் அவருடைய இடம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா இதனுடைய மித்தியத்துவத்தை சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க பூமி இந்த மண் அதுவும் மித்தியா அப்படின்னு சொல்லி இந்த பூமி மித்யா தத்துவத்தை தொண்ணூற்றி நிறைவு பண்ணுறார் எல்லாம் கடைசியில் பார்த்தா ஆல்ரெடி தான் எரிச்சா அதுவும் இல்லை கலந்துட்டு போயிடுது ஒன்றுமே கிடையாமல் போயிடுது அதனால் இந்த பூமி மித்யாங்கிற கருத்தோட இந்த தத்துவத்தை நிறைவு செய்கின்றார் பூமி மித்யான்னு சொல்லும் பொழுது இடம் அந்த ஒரு நம்மளுக்கு உண்டான ஒரு இடமும் மித்தியான்னு புரிஞ்சுக்கிறனும் வாசனையும் மித்தியான்னு புரிஞ்சுக்கணும் வாசனைக்கு நிறையா பேர் அடிக்ட் ஆகியிருப்பாங்க ஒரு சாமி சொன்னார் சென்னையில் ஒருத்தர் ஃபில்ட்ரு காஃபி ஒரு வீட்டில் கொடுப்பாங்களாம் அந்த வாசனை அப்படி தூக்குமா காஃபியை திருப்பி சாப்பிடக்கூடிய அடிக்டான் கனவு வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா அந்த வாசனை சொல்கிறாரு அந்த காஃபி வாசனை கனவுல வந்து கூட சாப்பிடணுன்னு தோணும் அப்படிங்கிறார் அந்தளவுக்கு அந்த வாசனைக்கு சில பேர் அடிக்ட்டு நெய் வாசனை இல்லாட்டி சில பேர் சாப்பிட முடியாது பார்த்துருக்கீங்களா நெய்க்கெல்லாம் வாசனை முக்கியம் பார்த்து இப்படி வாசனைக்கும் நம்ம அடிக்ட் ஆகிறோம் அதனால் வாசனையும் மித்தியா வாசனை வாசனை இதிலிருந்து வந்துச்சு பூமியிலிருந்து அந்த பூமியும் மித்தியா இது வரைக்கும் பார்த்த கருத்துக்கெல்லாம் சூக்ஷமாக பஞ்ச போதந்தான் ஸ்தூலமாக இனிமே தான் வரப்போகுது முதல்ல மாயை மாயையிலிருந்து கண்ணுக்கு தெரியாத பஞ்ச வருது அதில் தான் கண்ணுக்கு தெரியாத சக்திகள்லாம் இருக்குது இந்த குணங்கள்லாம் இருக்குது அது இது மூணு வெளிப்படுது நம்மளுக்கு அவ்வளவுதான் இனி அடுத்து இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த சிருஷ்டி வரப்போகுது இந்த ஸ்தூல சிருஷ்டி வரப்போகுது அதை அடுத்து சொல்ல போகிறாரு இந்த தொண்ணூற்றி நாளோட இந்த பூமி தத்துவம் விழியுது அதை பிரித்து விசாரம் பண்ணி பூமியும் மித்யா என்று புரிந்து வேண்டும் தொண்ணூற்றி ஸ்லோகம் படிக்கலாம் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் அஸ்தி பூகு பூகுன்னா பூமி அஸ்தி பூகு அஸ்தி பூமி இருக்கிறது தத்வசூன்யா தத்துவ சூன்யான்னா மாயையின் மித்தியாத்துவம்னு அர்த்தம் தத்வசூன்யா மாயையின் மித்தியாத்துவம் அஸ்யாம் அதை கடைசியாக பார்த்துக்கலாம் அந்த வார்த்தையை அதுக்கடுத்து சப்த ஸ்பர்ஷவ் சரூப கௌ சப்தன்னா சப்தம் வாயுவினுடைய ஆகாசத்தினுடைய சப்தம் ஸ்பர்ஷ வாயுவினுடைய ஸ்பர்ஷம் அடுத்தது ரூப சரூப கௌ அப்படின்னா அக்னியினுடைய ரூபம் ரெண்டாவது வரி ரச நீரினுடைய சுவை பரதக பரதோன் இருக்கு பரதக மற்றவற்றிலிருந்து வந்த பரதகன்னா மற்றவற்றிலிருந்து வந்த அஸ்யாம் அந்த முதல் வரியில் தத்துவ சூன்ய அஸ்யாம் அஸ்யாம்னா இவைகளுடன் அர்த்தம் மற்றவைகளிலிருந்து வந்த இவைகளுடன் இதுக்கு முன்னாடி ஆறு தத்துவத்தை சொல்லிட்டார் பூமி இருக்கிறது மாயையினுடைய மித்தியாத்துவம் ஆகாசத்தினுடைய சப்தம் வாயுவின் ஸ்பர்ஷம் அக்னியின் ரூபம் நீரின் சுவை இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்க குணத்தோடந்து வந்தது இவைகளுடன் கந்தக கந்தகன்னா வாசனை என்ற நைஜக சொந்த குணம் நைஜகன்ன நிஜஸ மண்ணினுடைய சொந்த குணம் என்னது வாசனை வாசனை என்ற சொந்த குணம் சத்தா சத்தான்னா இந்த பூமியிலிருந்து சத்தை விவிச்சியதாம் பிரித்து விட வேண்டும் வாசனைங்கிறது சொந்த குணம் மிச்சம் ஆறு குணம் முன்னாடியே இருந்து வந்தது இதுக்கு பிறகு என்ன சொல்கிறார் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு இந்த பூமியிலிருந்து சத்த பிரிச்சிடணும் அப்படிங்கிறார் இது தொண்ணூற்றி ஸ்லோகம் அடுத்து தொண்ணூற்றி இதுல தொண்ணூத்தி அஞ்சுல முதல் வரியில இந்த பூமி தத்துவத்தை முடிவரை பண்ணிட்டு ரெண்டாவது வரியிலிருந்து இந்த ஸ்தூல சிருஷ்டி ஆரம்பிக்கிறார் சத்தாயாம் பூமிர் மித்யா அவசிஷிய பூமேர் தசாம் நியூனம் ब्रह्मांडं भूमि मध्यकम् वृद्धकृतायां सत्तायां भूमेर मिथ्या अवशिष्यते भूमे दशाम्सतो न्यूनम् ब्रह्मांडं भूमि मध्यकम् <laughs> இங்கே என்ன சொல்கிறாருன்னா முதல் வரியில் இந்த பூமி தத்துவத்தை நிறைவு பண்ணுறார் ரெண்டாவது வரியில் ஸ்தூல பஞ்சபூத சிருஷ்டி ஆரம்பமாகுது தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் ஸ்தூல பஞ்சபூத சிருஷ்டி இந்த சூக்ஷமமான இந்த பூமியை சத்திலிருந்து பிரிச்சிட்டம்னா மித்தியாவான பூமி மட்டும் எஞ்சியிருக்கிறதுங்கிறார் மித்யா பூமி எஞ்சியிருக்கிறது பூமிகி மித்யா அவசிஷியதேங்கிறார் பிரிந்த அதாவது சத்துலருந்து பூமியை பிரித்த பிறகு மித்தியாவான பூமி மட்டும் எஞ்சி இருக்குங்கிறார் மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகாசத்துலேருந்து சத்தை பிரிச்சுட்டிங்கன்னா சத்து மட்டும் இருக்குன்னு சொல்வார் பிறகு சத்துலேருந்து வாயுவை பிரித்தாச்சுன்னா சத்து மட்டும் இருக்கும் வாயு மித்தியான்னார் இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க வித்தியாசமாக சத்திலிருந்து பூமி தத்துவத்தை பிரித்த பிறகு மித்தியாவான பூமி எஞ்சி இருக்கிறது இப்போ மித்தியா இருக்குங்கிறது மாதிரி ஒரு மைண்டில் தோணும் முதல் வார்த்தையை கவனிக்க மித்தியாவான பூமி பொய்யான பூமி இருக்கிறதுங்கிறார் மித்தியான பொய்யான பூமி ஒருத்தன் அறிவா அறிவு இல்லைங்கிறதுக்கு எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா அவனுக்கு மித்தியா அறிவு இருக்குன்ருவாங்க அவனுக்கு அவனுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லணும் அவனுக்கு மித்திய அறிவு இருக்குன்னு அர்த்தம் மித்தியான அண்ணன் இல்லாத அறிவு இருக்குன்னா இந்த பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா முத முதல்ல ஆத்ம தத்துவத்தை சொல்வார் பதினோரா சுலோகத்தில் ஆரம்பிச்சு பன்னெண்டாவது தத்துவத்தில் நான் ஒருபோதும் இல்லாமல் இல்லைன்னு பாரு பகவான் கிருஷ்ணர் இதுக்கு என்ன பாருங்கள் நான் ஒருபோதும் இல்லாமல் இல்லை எல்லாம் இல்லைன்னுதான் வருது இல்லாமல் இல்லை நீ நீயும் இந்த அரசர்களும் இல்லாமல் இருந்ததில்லை நல்ல வார்த்தை கவனிங்க நான் ஒருபோதும் இல்லாமல் இல்லைன்னு என்ன அர்த்தம் எப்பயுமே இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த வார்த்தையை போட்டால் தான் சிந்திப்போம் இதுக்கு ஒரு ஏதோ ஒரு உள்ள ஏதோ சொல்கிறார் இல்லை சும்மா ஏதோ படிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம் நானும் இவ்வரசர்களும் ஒரு பொழுதும் இல்லாமல் இருந்தது நாம் யாரும் இனிமேல் இல்லாமல் போக மாட்டோம் அப்படிங்கிறார் அப்போ என்ன அர்த்தம் எல்லாம் இருக்குங்கிறது அர்த்தம் அது மாதிரி இங்கே மித்யா பூமி எஞ்சி இருக்கிறது என்ன அர்த்தம் பூமி இல்லைன்னு அர்த்தம் இல்லாத பூமி இருக்குதுன்னு என்ன அர்த்தம் அந்த மாதிரி சொல்கிறார் இங்கே பிறகு இது மித்தியா நிறுவனம் பண்ணி முடிச்சுறார் அடுத்தது இந்த ஸ்தூல பஞ்சபூத சிருஷ்டி அது என்ன சொல்கிறார்னா ஸ்தூலமான கண்ணுக்கு தெரிகின்ற நாம் அனுபவிக்கின்ற இந்த பஞ்சபூதங்கள் அதிலிருந்து வருகிறது பூமி தத்துவத்திலிருந்து வருதுங்கிறார் அந்த பூமி தத்துவம் கடைசியாக பார்த்தோம் சூக்ஷம பூமி தத்துவம் அதில் ஒரு பகுதியாக இந்த அனைத்து ஸ்தூல பஞ்சபூதங்களும் உருவாகின்றது அதுக்கு பிரம்மாண்டம்னு ஒரு பேர் சொல்கிறார் ஸ்தூல பஞ்சபூதங்களுக்கு ஒரு பேர் என்ன பேர் பிரம்மாண்டம் உருவாகிறது டைரெக்டாக வரல சூக்ஷம பஞ்சபூதத்திலேருந்து பஞ்சீகரணம்னு ஒன்று படித்த தத்துவபூதத்தில் ஞாபகம் இருக்கா ரெண்டாக பிரியும் நாலு பங்கு ஒவ்வொன்றில் அப்படி ஜாயின்ட் முன்னாடி படித்திருக்கோம் அப்படி பஞ்சீகரணம் ஏற்பட்ட பிறகு இந்த ஸ்தூல பூதங்கள் மொத்தமாக ஒரு குவியெல்லாம் வந்துருச்சேன் அதுக்கு பேர் பிரம்மாண்டம்னு பேர் அது பூமியை விட பத்து மடங்கு குறையாக இருக்கிறது அதாவது சூக்ஷம பஞ்சபூதத்தில் உள்ள பூமியை விட இந்த ஸ்தூல அனைத்து பஞ்சபூதங்களும் குறைவாகவே இருக்கிறது வியாபித்திருக்கிறது அப்படிங்கிறார் ஸ்தூல ஆகாசம் ஸ்தூல வாயு ஸ்தூல அக்னி ஸ்தூல ஜலம் ஸ்தூல மண் இதெல்லாம் சேர்ந்து பிரம்மாண்டம்னு பேர் அனைத்தும் பூமியை மையமாக வைத்து இருக்கின்றன ஒரு வார்த்தை சொல்கிறார் மொத்த மண்குவியல் ஒரு இடத்துல குமிஞ்சு கிடக்கு அதுக்கு பேர் பிரம்மாண்டம்னு பேர் பிறகு அதுலேருந்து சிருஷ்டி வருது பானை செய்கிறோம் பார்த்திங்களா அந்த பானை வந்து இந்த பிரபஞ்சம் அனைத்து இந்த உலகங்கள் இந்த ஜீவர்கள் வாழக்கூடிய உலகங்கள் புவனங்கள்னு சொல்கிறார் புவனங்கள் மொத்த மண்குவியலுக்கு பேர் பிரம்மாண்டம் அது ஸ்தூல பஞ்சபூதம் அதிலிருந்து உற்பத்தி ஆகிறது புவனங்கள் யவன் வந்து மண்ணை குமிச்சு வச்சிருக்காரு பானையெல்லாம் உருவாகலை அதுக்கு பேர் பிரம்மாண்டம்னு பேர் மொத்த பஞ்சபூதம் சேர்ந்து இருக்கிற மாதிரி பானம் ஒவ்வொன்றா செய்கிறார் பார்த்திங்களா அது சிருஷ்டி ஒவ்வொரு பூதமாக எல்லாம் சேர்ந்து பண்ணி புவனங்கள் பிறகு இந்த சரீரங்கள்லாம் உருவாகுதுன்னு சொல்கிறார் இந்த சூக்ஷம பஞ்சபூதத்தின் கடைசி சிருஷ்டி பூமி பிறகு அதில் இருந்து இந்த என்ன வருது அதை காட்டிலும் கம்மியாக இருக்குது இந்த மொத்த ஸ்தூல பஞ்சபூதங்கள்னு சொல்கிறார் அதன் மத்தியில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார் மத்தியில்னா என்ன அர்த்தம்னா குறைவாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது ஏன்னா அதில் மத்தியில் ஒரு வார்த்தை வருது இந்த பஞ்சபூதங்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாமல் மொத்தமாக குவிஞ்சிருக்கு பிறகு இந்த வாழக்கூடிய உலகங்களாக இவைகள்லாம் சேர்ந்து வருகின்றன அப்படிங்கிறார் பிறகு எப்படி அந்த வருது அதில் எத்தனை லோகங்கள் வருது எப்படிப்பட்ட ஜீவர்கள் வருதுங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி மொத்தமாக குமிச்சு வச்சுருப்போம் செங்கல் செல்லி சிமெண்ட் பேர் பிரம்மாண்டம்னு பேர் வீடாக கட்டுறது சிருஷ்டி அது புவனங்கள் அவங்க தான் நம்ம வசிக்க முடியும் அது அடுத்த சுலோகத்தில் சொல்கிறார் இங்கே பூமி தத்துவத்தை நிறைவு பண்ணி பிறகு இந்த ஸ்தூல பஞ்ச போதங்கள் உற்பத்தியை அறிமுகம் மட்டும் பண்ணுறாரு அடுத்ததில் மற்ற சிருஷ்டியில் சொல்கிறார் படிக்கலாம் தொண்ணூற்றி அஞ்சு ஸ்லோ அர்த்தம் பார்க்கலாம் சிம்பிளான ஸ்லோவாக வந்து இதெல்லாம் அடுத்து வார்த்தை கொஞ்சம் கொஞ்சம் விரிவான விளக்கம் வரும் பிரதக்கிருத்தாயாம் சத்தாயாம் சத்தாயாம் சத்தாயாம்னா சத்திலிருந்து பிரித கிருத்தாயாம் பூமியை பிரிக்கும் பொழுது சத்திலிருந்து பூமியை பிரிக்கும் பொழுது அடுத்த வார்த்தை பூமிர் மித்யா மித்யா பூமிகி மித்தியாவான பூமியானது அவசிஷியதே எஞ்சி இருக்கின்றது சத்திலிருந்து பூமியை பிரிக்கும் பொழுது மித்தியாவான பூமி எஞ்சி இருக்கிறது பொய்யான பூமி இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம் பூமி இல்லைன்னு அர்த்தம் மித்தியாவான பூமியானது எஞ்சி இருக்கின்றது ரெண்டாவது வரி பூமேகே பூமே தசாம்சதோ நியூனம் பூமேன்னா பூமியை காட்டிலும் தசா அம்சதக பத்து பங்கு நியூனம் குறைவாக வியாபிப்பது பிரம்மாண்டம் இந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள் பூமி மத்தியகம் பூமியின் மத்தியில் இருப்பது அதாவது சூக்ஷம பஞ்சபூதத்தில் உள்ள மண் தத்துவத்தை விட இந்த அனைத்து ஸ்தூல பூதமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்கிறார் முதல்ல சூக்ஷம ஆகாசத்தை விட சூக்ஷம வாயு கம்மி சூக்ஷ்ம வாயுவை விட சூக்ஷ்ம அக்னி கம்மி சூக்ஷ்ம அக்னியை விட சூக்ஷமாக நீர் கம்மி நீ சூக்ஷமாக நீரை விட சூக்ஷமான மண் குறைவாக இருக்குது இப்போ சூக்ஷமமான மண்ணை விட ஸ்தூலமான அத்தனை பஞ்சபூதங்களும் குறைவாக தான் வியாபிச்சிருக்கான் குறைவான பகுதியில் தான் இருக்குது அளவு கம்மி அப்படிங்கிறார் அதில் பிறகு பஞ்சபூதம் வருது கண்ணுக்கு தெரிகிற ஆகாசம் கண்ணுக்கு தெரிகிற வாயு இதெல்லாம் இருக்குது இது எப்படி வந்துச்சு பஞ்சீகரணம்னு ஒன்று ஏற்பட்டு இந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள் வந்துச்சு பிறகு இந்த பஞ்சபூதம் இதிலிருந்து மொத்த குவியலாக இருக்கு பிரம்மாண்டம் பஞ்சபூதம் இதிலிருந்து உலகங்கள் எப்படி வருகிறது இந்த சரீரங்கள் எப்படி வருகிறதுங்கிறத சொல்லி அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார் ஸ்லோகம் தொண்ணூற்றி படிக்கலாம் பிரம்மாண்ட மத்திய திஷ்டந்தீம் புவனானி யமத்தியே தித்தீவ் புவனு வசந்தா இந்த பிரம்மாண்டத்திலிருந்து புவனங்கள் தோன்றுகின்றன இந்த உலகங்கள் எல்லாம் அந்த மொத்த பஞ்சபூதத்திலும் தோன்றியிருக்கிறார் இதில் என்ன சொல்கிறாருன்னா முக்கியமாக பதினான்கு லோகங்கள் சொல்லப்படுகிறது ஜீவராசிகள் வாழக்கூடிய உலகங்கள் பதினான்கு நம்ம சொல்லுவோம்ல கீழே உலகம் மேலே உலகம் சொல்லுவாங்க இந்த கீழ் மேலுங்கிறதெல்லாம் வாகாசத்தில் கிடையாது அதாவது சுகம் அதிகமாக அனுபவிக்கக்கூடிய உலகங்கள் துக்கம் அதிகமாக அனுபவிக்கக்கூடிய உலகங்கள்னு சொல்லி பிரிக்கிறாங்க அதை சுகம் அதிகமாக உல அனுபவிக்கிற உலகங்கள் மேல் உலகம்னும் துக்கம் அதிகமாக அனுபவிக்கிற உலகங்களில் கீழும் சொல்கிறது உண்டு இந்த பதினான்கு உலகங்கள் தான் ஜீவராசிகள் வாழ்வதற்கு உண்டான உலகங்களாம் தேவர்கள் வாழ்வதற்கு கந்தர்வர்கள் வாழ்வதற்கு உலகம் நரக உலோகம் இருக்குது அசுரர்கள் இருக்காங்க இப்படி பித்ருலோகம்ன்றிருக்கு இப்படி பதினான்கு லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம விஞ்ஞானத்தில் இதுவரையும் கண்டுபிடிச்ச கிரகங்கள்லாம் எதுலேயும் மனுஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க அது இந்த கேலக்ஸியெல்லாம் அடுத்தது இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த லோகங்கள்லாம் தூரமெல்லாம் நம்ம ஆகாஸ்டில் போய் சொல்ல முடியாது அப்படி இருக்குது மேல் உலகம் ஏழு கீழ் உலகம் ஏழுனால் மேல் கீழுங்கிற அடிப்படையில் உயர்ந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய உலகங்கள் துக்கத்தை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய உலகங்கள் சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க பிரித்து இந்த பதினான்கு உலகங்கள்ல தான் ஜீவராசிகளில் இருக்கான் மற்ற உலகங்களில் ஜீவராசிகள் இல்லைங்கிறார் இந்த கல் மண் நீர் எல்லாம் மொத்தமாக ரா மெட்டீரியலாக இருக்குது பிறகு அதுலேருந்து இந்த உலகம் உருவாகுது நம்ம சொன்ன அப்போ உதாரணம் சொன்ன வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம் செங்க ஜல்லி சிமெண்ட்டு தண்ணி எல்லாம் மொத்தமாக குமிச்சு வச்சுருவான் பிறகு என்ன பண்ணுவோம் எல்லாம் சேர்த்து வீடு கட்டினாத்தையும் அப்புறம் குடியிருக்க முடியும் அதில் போய் குடியிருக்க முடியுமா செங்க ச மண்ணி சல் மண் சன்னல் இதில் சல்லியில் அது மாதிரி இந்த பஞ்சபூதம் மொத்த குவியலாக இருக்குது அதில் ஒரு பகுதியை எடுத்து என்ன பண்ணுறாரு இந்த பதினான்கு லோகங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறது ஃபைனல் ப்ராடக்ட்னு சொல்கிறார் பூமிக்குள்ளே தங்கம் இருக்குது இரும்பு இருக்குது செம்பு இருக்குது எல்லா லோகங்களும் பூமிக்குள்ளேதான் இருக்குது தோண்டி எடுக்கும்போது வெறும் மண்ணாத்தே வரும் ரா மெட்டீரியல் பிறகு அதுலேருந்து பிரித்து தங்கத்தை பிரித்து எடுப்பாங்க அதுவும் ரா மெட்டீரியல் தான் பிறகு செயின்னு வளையல் செஞ்சாத்தான் பயன்படுத்த முடியும் அது வரைக்கும் அது ரா மெட்டீரியலாக இருக்கும் அது மாதிரி இந்த சூக்ஷம பஞ்சபூதத்திலிருந்து ஸ்தூல பஞ்சபூதம் ரா மெட்டீரியலாக மொத்தமாக வந்த பிறகு முதல் சிருஷ்டி பதினான்கு லோகங்கள் பயன்படுத்தக்கூடிய ஜீவராசிகள் பயன்படுத்தக்கூடிய லோகங்கள் பதினான்கு வருகின்றது அப்படிங்கிறார் புண்ணியம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த மேலான உலகங்களுக்கு போகுமா பாபம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த கீழான உலகங்களுக்கு இந்த சரீரை நம் எழுப்போங்கிறார் நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா சில நாட்டுகளில் எல்லா சுகமாக லக்ஸுரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாம் வீடு இப்போ அமெரிக்காவிலும் சொல்கிறாங்க ரோடெல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குமா மேடுவெல்லாம் இருக்காது கரண்ட்டு கட்டே இருக்காது கிளைமேட் நல்லா இருக்கும் இதெல்லாம் இங்கேயோ ஒரு சொர்க்க மாதிரி சில நாடுகள் பார்த்துருக்கோம் பார்க்குறோம்ல இந்த ஆப்பிரிக்காவிலாம் சில நாடு பார்த்தீங்கன்னா புற எலும்பும் தோலுமாக இருப்பாங்க அப்படியே வறண்ட பூமியாக கிடக்கும் அது நரக மாதிரி இங்கே பூமிக்குள்ளேயே இருக்கு இப்படி வேறுபாடு இப்படி இந்த உலகங்கள்லேயும் சிறிசிலையும் இருக்குதுன்னு சொல்கிறார் மேலான புண்ணிய நிறையா செஞ்சால் சுகத்தை அனுபவிக்கிற உலகம் பாபம் நிறையா இருந்தால் துக்கத்தை அனுபவிக்கிற உலகம்னு சொல்கிறார் இதில் இன்னொரு கருத்து உண்டு இது இந்த வேதாந்தப்படி இது நம்மளுடைய வேதப்படி இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு பதினான்கு லோகங்கள்னு சொல்லி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறாரு இந்த சொர்க நரகத்துக்குலாம் அவர் ஒரு மாதிரியாக சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவாருங்கன்னா அமெரிக்காவில் போய்கிட்டிருக்கும்போது ஒரு பாதிரியார் எழுத்தாப்பில் வருவாராம் அவர் என்ன சொல்லுவாராம் நாங்கள்லாம் ஷீஷாரை கும்பிட்றவங்க சொர்க்கத்துக்கு போவோம் ஷீஷரை கும்பிடாத நீங்களும் நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்லுவாராம் விவேகானந்தரை பார்த்து இவர் என்ன பண்ணுவார் விவேகானந்தர் அவர் வரும்பொழுது அடுத்த நாள் வரும்பொழுது வாங்க சொர்க்கத்துக்கு போகிறவரேன்னு சந்தோஷமாக கும்பிடுவாராம் நாங்களும் நரகத்துக்கு போகணும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்வாரான் இதை டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு அவர் பாதிரியார் வரும்பொழுதெல்லாம் அவர் கோவம் வந்துருச்சு என்ன இப்படி பேசுறீங்கன்னாராம் இப்போ யார் சொர்க்கத்தில் இருக்கா யார் நரகத்தில் இருக்கான்னு கேட்டாராம் நான் நரகத்து போகிறேன் சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் சொர்க்கத்து போகிற இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன் நேரம் அப்போ சொன்னாராம் மனசில் தான் இருக்குது சொர்க்கம் நரகங்கிறதெல்லாம் நம்ம மனசில் இருக்குது அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்வார் இன்னொரு இடத்துல ஒரு இது அதாவது இந்த தென்கட்சி சுவாமி என்னுடைய வரும் சொர்க்க நரகம் பற்றி ஒன்று சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தர் உபன்யாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு இந்த பதினான்கு லோகங்கள் சொல்லியிருக்காதான் சொல்கிறேன் அதாவது கடவுளை கும்பிடுபவர்கள்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க கடவுளை கும்பிடாதவளும் நரகத்துக்கு போவாங்க நல்ல மனிதர்கள்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க கெட் பாவம் பண்ணுறவளாம் நரகத்துக்கு போவேன்னு சொல்லியிருக்காரு இப்படி உபன்யாசம் பண்ணிக்கிட்டே ஒருத்தர்ந்து கேள்வி கேட்டிருக்கான் சரி நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் கடவுளை கும்பிட்டு பாவம் பண்ண எங்கே போவேன்னு கேட்டாரோ புரியுதா கடவுளை கும்புறவெல்லாம் சொர்க்கத்துக்கு போவான் பாவம் பண்ணுறவளும் நரகத்துக்கு போவான் இவன் கடவுளும் கும்பிட்றான் ஆனால் அக்கிரமம் பண்ணுறான் இவன் எங்கே போவேன்னு கேட்டாரான் என்ன பதில் சொல்வார் அப்போ திருப்பி கேட்டார் அதே மாதிரி நல்லவனாக இருக்கான் கடவுளை கும்பிடலை அவன் அப்போ நரகத்துக்கு போவானா குழம்பு பட்சி அவருக்கு பதில் சொல்ல முடியலை யாருக்கு அவருக்கு பொதுவான கருத்து வந்து எப்படின்னிங்கன்னா முதல்ல கடவுள் சிந்தனைங்கிறதே நல்ல சிந்தனை வரவழைக்கிறதுக்கு தான் ஒரு கடவுள் நம்பிக்கையோடு ஒருத்தன் பாவம் பண்ணாக்கூட கூறியவன் நல்லவனாக மாறிடுவான்னு சொல்லுவாங்க இந்த ஜென்மம் இல்லாட்டி அடுத்த ஜென்மத்தில் கூட அது அவர் சொல்கிறார் இந்த பயில் சொல்ல முடியாமல் யோசிச்சிக்கிட்டே போய் தூங்குனாரான் தூங்கினோட கனவு வந்துச்சான் யாருக்கு அந்த ஓனியாசம் பண்ணவருக்கு கனவு வந்தவுடன் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு ட்ரெயின் வந்திருக்கு எங்கே போகுதுன்னு கேட்டிருக்கு சொர்க்கத்துக்கு போகிற ட்ரெயின் நாங்களே கனவில் ஏன்னா ட்ரெயினுக்கு சொர்க்கத்துக்கு போய் எப்படி போகணும்னு கேட்டக்கூடாது அதனால் கனவுன்னு தருமா இல்லையா சொர்க்கத்துக்கு போகிற ட்ரெயின் நாங்களாம் சரின்னு போயிருக்கு ஏறிட்டாரான் ஏறி போனால் அங்கே போனால் சொர்க்கத்துக்கு வந்தாச்சு இறங்கி பார்த்தா பாலைவனமாக இருக்குது வறண்டு போய் கிடக்கு ஒவ்வொரு எலும்பு தோலுமா தெரியுறான் என்னையாவது சொர்க்கம்ங்கிறாங்க இப்படி இருக்குன்னே இப்போ சில பேர் வந்தாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அப்புறம் நரகத்துக்கு எப்படி அந்த இன்னொரு ட்ரெயின் இருக்குது அதில் போய் பாரு அதை போய் பார்க்கலான்னு இன்னொரு பார்த்துருக்காரு இது நரகம் போகிற ட்ரெயின் போட்டிருக்கேன் அதில் ஏறிட்டாரான் அந்த ட்ரெயினில் ஏறி நரகத்துக்கு போகிறனால ஏறி போனால் அங்கே போனால் ஒரே பார்த்தா குளிர்ந்த காற்று வருது பூஞ்சோளையாக இருக்குது அப்படியே ஒரு தென்றல் காற்று வந்துக்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் ஒரு ஆடல் பாடல் சந்தோஷம் மக்கள்லாம் ஆனந்தமாக இருக்காங்க ஏன்னா நரகம் இப்படி இருக்குது அங்கே கேட்டாரான் எங்கே முதல்ல அங்கே இந்த புத்தர் இந்த மாதிரி மகான்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்டாராம் அந்த முதல்ல சொர்க்கத்து பண்ணு அவங்களாம் நரகத்தில் இருக்காங்கன்ட்டாங்களாம் அவங்க அவங்க நரகத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு ஏர் இங்கே வந்து பார்த்துருக்காரு இங்கே வந்து பார்க்க போய் என்ன இது நரகம்ங்கிறாங்க இப்படி இருக்கேன்னு சொல்லி அங்கே ஒருத்தர் கேட்டிருக்கேன் நரகந்தானா நான் மாறி வந்துட்டானான்னு கேட்டார் இல்லை அது நரகந்தேன்னு நானும் அங்கே ஒருத்தன் இப்படி இருக்கேன்னு இதை முதல்ல மோசமாகத்தான் இருந்துச்சு இந்த புத்தர் மாந்தி பெரிய பெரிய நல்ல மகான்கள்லாம் இதை பார்க்க ஒரு விட வந்தாங்க அவங்க வந்த உடனே அன்றைக்கி இருந்து மாறிடுச்சு அவங்க இங்கே இருந்துட்டாங்க இங்கே இருக்கவங்க யாரும் இப்போ நரகத்துக்கு போக சொர்க்கத்துக்கு போக விரும்புகிறதில்லை ஏன்னா இதுவே சொர்க்கம் ஆகிப்போச்சு எங்கே நல்லவங்களும் மகான்கள் வர்றாங்களோ அது சொர்க்கம் ஆயிரும் அந்த கருத்துக்காக ஒரு சில பேர் முடிச்சுட்டாரு டக்குன்னுட்டு இதனுடைய தாப்பர்யம் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் நல்ல மனிதர்கள் மகான்கள் புண்ணியவான்கள் அது சொர்க்கம்தான் அவங்க மனசு நல்லாத்தையும் இருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் எங்கள் பாவம் பண்ணுறவன் மோசமானவன் இருக்கா அது நரகம் அப்படிங்கிறார் அதில் இன்னொருத்தர் ஜோக்காக சொல்வார் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம் ரொம்ப இணை பிரியாத நண்பர்கள் வந்த உடனே கேட்டாரான் என்ன கேட்டாங்களாம் கடவுள் வந்தாரான் உங்களை யாராவது ஒருத்தரை நான் வந்து சொர்க்கத்தை கூட்டு போகிறேன் யார் வர்றேங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த ஒருமன் இவரை கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னா கூட தண்பனை ஏன்னாடா உனக்கு இவ்வளோ ஒரு நல்ல குணமாக என்னையை நீ போச்சு சொல்கிற நீ வரலையான்னு கேட்டாரன் நீ போய்ட்டாலே எனக்கு சொர்க்கம் தான்டாது அப்படின்னா என்னை விட்டு போயிட்டாலும் எனக்கு இருக்கிற சொர்க்கம் தானே அதனால் அந்த சொர்க்கம் நரகங்கிறதெல்லாம் நம்மளுடைய மனசை வச்சிருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது ஆனால் நம்மளுடைய வேதத்தில் உண்டு உண்மையிலே உண்டு சொர்க்கம்னு ஒரு பகுதி இருக்குது நரகம்னு ஒன்று இருக்குங்கிறதெல்லாம் இருக்குது அங்கே புண்ணியம் அதிகமாகவும் செஞ்ச அங்க போவோம் பாவவதீம் வந்து இங்கே போய் பதினான்கு லோகங்கள் இந்த புவனங்கள் இந்த பிரம்மாண்டத்திலிருந்து ஸ்தூல பஞ்சபூதத்திலிருந்து படைக்கப்பட்டது எல்லாம் பஞ்சபூதம் தான் பூமி இருக்குது பூமி என்னது நெல் மண்ணு தான் அதில் பயிர் விளையுது அது என்னது மண்ணு தான் அதில் நெல் வருது அது என்னது அதுவும் மண் அது வந்து அரிசி எடுக்கிறோம் அதுவும் மண்ணு தான் பிறகு என்ன பண்ணுறோம் அரிசியை சமைக்கிறோம் சாதம் அது என்னது அதுவும் மண்ணு தான் இப்போ சாதம் என்ன பண்ணுறோம் சாப்பிட்டவுடனே இந்த உடம்பு உடம்பு என்ன பிறகு அதுவும் மண்ணு தான் ஆனால் சாதம் ஆறு வரைக்கும் பயன்படுத்த முடியுதா பயன்படுத்த முடியும் பயன்படுத்த முடியுது அது மாதிரி பிரம்மாண்டம் இந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள் படைக்கப்பட்டாலும் புவனங்கள் படைக்கப்பட்ட பின்புதான் பயன்படுத்த முடியுது அரிசியும் பஞ்சபூதம் நெல்லும் பஞ்சபூதம் தான் மண்ணு தான் மண்ணும் மண்ணு கொஞ்சம் ப்ராசஸ் தேவை இருக்குது அது மாதிரி மொத்த பிரம்மாண்டம் வந்த பிறகு பஞ்சபூதங்கள் வந்த பிறகு புவனங்கள் அதிலிருந்து சிருஷ்டிக்கப்படுகிறது உயிர் வாழக்கூடிய புவனங்கள் அப்படிங்கிற பிறகு ஒவ்வொரு லோகத்திலேயும் அந்தந்த உயிர்கள் வாழ்வதற்கு உண்டான ஜீவராசிகள் தோன்றுகின்றனங்கிறார் இப்போ தேவ லோகத்தில் இருக்க சரீரத்தில் போக முடியுமா அங்கே அதுக்குன்னு ஒரு சரீரம் இருக்குது ஒவ்வொரு லோகத்துக்கும் ஒரு சரீரம் இருக்குது இங்கேயே திடீர்னு சூசைடு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சரீரம் வந்துருதுங்கிறாங்க பேயின்னு சொல்கிறோம் நம்ம காவின்னு சொல்கிறோம் இப்போ நீர் இருக்குது மீன் இருக்குது மீன் வந்து தரையில் போட்டால் வாழ முடியுமா அது எங்கே போய் வாழும் தண்ணி அதுக்கு சரீரம் இருக்குது அந்த தண்ணிக்குள்ளே வாழக்கூடிய சரீரம் நாம் தண்ணிக்குள்ளே வாழ முடியுமா அப்போ அதுக்கு உண்டான அது படைக்கப்பட்டிருக்கு தவளை எடுத்துக்கங்க தவளை முதலையெல்லாம் ரெண்டுலேயும் வாழும் நீர்லேயும் இருக்கும் நிலத்துலையும் இருக்கும் ஆனால் நீர் பக்கத்தில் இருக்கும் இது ரெண்டுலையும் வாழக்கூடிய அதுக்கு சரீரம் அது தண்ணிக்குள்ளேயே மூச்சு வந்து சுவாசிக்கிற திறமை இருக்குது தரையிலையும் சுவாசிக்கிற திறமை இருக்குது பிற தரையில் மட்டும் வாழ்கிற மனித மிருகங்கள் மற்ற ஜீவராசிகள் இருக்குது ஆகாசத்திலே வாழ்கிற ஜீவராசிகள் இருக்குது நம்ம வேத புராணங்களில் சொல்லப்பட்டுருக்குறாங்க சில பறவை இருக்கான் அது ரொம்ப உயரத்தில் வாழுமா அங்கேயேதான் அங்கே அந்த மழை நீர்களில் இதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாழுமா அது நம்ம பார்த்ததில்லை சொல்லப்பட்டிருக்குங்கிறாங்க அது என்ன பண்ணுமா அங்கே வாழ்ந்து அங்கே முட்டை போடுமா முட்டை மட்டும் கீழே வருமா வர்றதுக்குள்ளே வெடிச்சுருமா அப்படியே பறந்து திருப்பி மேலே போயிருமா தரைக்கு வந்ததே கிடையாது ஞானிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு உதாரணம் சொல்லுவாங்க சில பிறவி ஞானிகள் உலக விஷயத்துக்குள்ளே வர்றதில்லைங்கிறதுக்காக இந்த உதாரணம் சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு உலகத்திற்கு எப்படிப்பட்ட உடம்பு வேண்டுமோ அப்படிப்பட்ட உடம்போடு ஜீவராசிகளும் படைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ என்னாச்சு இப்போ சூக்ஷூலபோதான் வந்தாச்சு அது பிரம்மாண்டம் அதுலருந்து இந்த புவனங்கள் வந்திருக்கு புவனங்களில் வாழக்கூடிய ஜீவராசிகளினுடைய சரீரங்கள் வந்திருக்கு இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாக இருக்கு ஒவ்வொரு உலகத்துக்கு எந்த சரீரம் வேணுமோ அப்படிப்பட்ட சரீரத்தில் இருக்கு ஒவ்வொரு லோகம் நம்ம இங்குள்ள இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறந்த சொல்கிறோம்ல கேலாம் சொல்கிறாங்க இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க இந்த சரீரத்தில் இருக்க முடியுதா இருக்க முடியுறது அதுக்குன்னு எதோ ஒரு சரீரம் வருமா இன்னொன்று கூட சொல்கிறாங்க ஒருத்தர் இறந்துட்டால் அந்த இது பண்ணுறாங்கள பதினாறாவது நாள் அது வரைக்கும் ஒரு சூக்ஷமான ஒரு சரீரம் கிடைக்குமா அதுக்கு நம்மளெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த சரீரத்திலேருந்து பார்க்குமா பிறகு அந்த இதெல்லாம் பண்ணப்பறம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுமா இப்படி சொல்கிறாங்க அது மாதிரி பதினான்கு லோகங்களுக்கும் அந்தந்த லோகங்களில் வாழக்கூடிய சரீரங்களும் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறார் இது தொண்ணூற்றி ஆறாவது சுலோ சுலோகத்துக்கு அர்த்தத்தையும் பார்த்துடலாம் சதுர்தச எங்கே முதல் வரி கடைசி வார்த்தை பிரம்மாண்ட மத்தியே திஷ்டந்தி புவனானி சதுர்த்த சதுர்த்தனால் பதினான்கு புவனானி அதுக்கு முந்தின வார்த்தை புவனானி சதுர்த்த பதினான்கு உலகங்கள் புவனானினா உலகங்கள் பிரம்மாண்ட மத்தியே முதல்ார்த்த முதல் வரிய பிரம்மாண்ட மத்தியே பிரம்மாண்டத்தின் பஞ்சபூதத்தின் மத்தியில் டோட்டல் பஞ்சபூதம் வந்தாச்சு அதில் ஒரு பகுதியாக மத்தியில் திஷ்டந்தி இருக்கின்றன நிற்கின்றன பதினான்கு உலகங்களும் இந்த மொத்தமான ஸ்தூல பஞ்சபூதத்தின் மத்தியில் இருக்கின்றன நிற்கின்றன ரெண்டாவது வரி புவனேசு புவனேசு இந்த புவனங்களில் இந்த ஏசு வசந்தி வசந்தி ஏசுன்றிருக்கு அதில் இயேசுங்கிறது இதோட சேர்த்துக்கணும் இயேசு புவனேஷு இயேசுனா இந்த புவனேசு புவனங்களில் அடுத்த வார்த்தை பிராணி தேகா ஜீவனின் சரீரங்கள் ஜீவனின் சரீரங்கள் யதா யதம் எப்படி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அப்படி இருந்து கொண்டு வசந்தி ரெண்டாவது வரியில் முதல் வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை வசந்தியேசுன்றது வசந்தி உயிர் வாழ்கின்றன முதல் வரி வந்து பதினான்கு உலகங்கள் பிரம்மாண்டத்தின் மத்தியில் இருக்கின்றன அதாவது சூக்ஷம பஞ்ச் ஸ்தூல பஞ்சபூதத்தின் மத்தியில் இருக்கின்றன ரெண்டாவது வரியில் இந்த புவனங்களில் ஜீவனுடைய சரீரங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்து கொண்டு வசந்தி உயிர் வாழ்கின்றன ஒவ்வொரு உலகத்துக்கு எப்படிப்பட்ட சரீரம் வேணுமோ அப்படிப்பட்ட சரீரத்தை எடுத்துக்கிட்டு அந்தந்த உலகத்தில் இந்த ஜீவராசிகள் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன இது ஸ்தூல பஞ்சபூதத்திலிருந்து வரக்கூடிய இந்த புவனங்கள் சிருஷ்டி சரீரங்கள் சிருஷ்டி அடுத்து இவைகளும் வித்யாங்கிற கருத்தை சொல்ல போகிறாரு தொண்ணூற்றி ஏழில் சொல்லி தொண்ணூற்றி ஏல்லாம் அந்த கருத்தை நிறைவு பண்ணுற அடுத்து தொண்ணூற்றி ஏழாவது ஸ்லோகத்தை கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்து பார்க்கலாம் ஹரி ஓம்